வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள காலத்தில் அவசர காரணங்களுக்காக பயணம் செய்ய விரும்புவோர் அனுமதி பெறுவதற்கென தனி கட்டுப்பாட்டு வரை ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஒய்வு பெற்ற அரசு மருத்துவரின் கணவர் சிமெண்ட் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார் அறுபது வயதை கடந்த அவருக்கு கரோனா அறிகுறி உறுதி செய்யப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனை கரோனா சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் தலா ரூபாய் இருபதாயிரம் நிதியுதவி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் நாகூர் தர்கா வேளாங்கண்ணி சிக்கல் சிங்காரவேலர் உள்ளிட்ட பேராலயங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன நாடு முழுவதும் ரயில்கள் ரத்தான நிலையில் தண்டவாள பராமரிப்பு பணி மேற்கொள்ள அதிகாரிகள் வற்புறுத்துவதால் ரயில்வே பணியாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கரோனா நிவாரணத்துக்காக தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் ரவிச்சந்திரன் நிதியுதவி வழங்கியுள்ளார் கொரோனா அச்சுறுத்தலால் திகார் சிறையில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கைதிகளுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக கண்காணிப்பு குழுவை அக்கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி அமைத்துள்ளார் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவில் சிக்கித் தவித்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பழங்குடிகள் முப்பதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை நோக்கி போர்ப்படை போல மிக நீண்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளனா் கொரோனா தடுப்புப் பணிகளுக்கு பிரதமர் பொது நிவாரண நிதிக்கு நிதியுதவி அளிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதையடுத்து பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் முதல் ஆளாக ரூபாய் கோடி நிதி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் டாடா அறக்கட்டளை மற்றும் டாடா குழுமம் ரூபாய் கோடி நிதி அளிப்பதாக அறிவித்துள்ளது பொது இடத்தில் தும்மி அனைவரும் வைரசை பரப்புங்கள் என சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட இன்போசிஸ் ஊழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை அந்நிறுவனம் பணி செய்துள்ளது இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு அங்குடை ஐடிஎச் மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்தார் இலங்கையில் இதுவரை நூற்று பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பது பேர் வீடு திரும்பியுள்ளனர் அமெரிக்க பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தின் கீழ் காற்றோட்ட சாதனங்களையும் சுவாச கருவிகளையும் தயாரிப்பதற்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய வாகன உற்பத்தி கம்பெனியான ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருக்கிறார் பிரிட்டனில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் முதல் கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட பல நாடுகளுக்கு தன்னார்வமாக சென்று கியூபா மருத்துவர்கள் உதவி செய்து வருகின்றனா் கொரோனா தடுப்புப் பணிக்காக பிரதம நிவாரண நிதிக்கு பி தரப்பிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி நிதி அளிக்கப்படும் என தனது டுவிட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது சச்சின் டெண்டுல்கர் ரூபாய் ஐம்பது லட்சம் சௌரவ் கங்குலி ரூபாய் ஐம்பது லட்சம் என இந்திய விளையாட்டு பிரபலங்கள் பலரும் கொரோனாவுக்கு எதிரான போருக்காக நன்கொடைகளை வாரி வழங்கி வருகின்றனர் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு எதிராக உலகம் முழுவதும் போராடி வரும் இந்த நேரத்தில் மேற்கிந்திய தீவுகள் ஆல்ரவுண்டர் டுவெயின் பிராவோ மக்களின் மன உறுதியை உயர்த்துவதற்காக ஒரு புதிய பாடலை வெளியிட்டுள்ளார் மித்தாலிராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டும் பெண்களுக்காக ஐ பி எல் தொடரை பி நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் வலிமை அஜித் நடிப்பில் தீபாவளி விருந்தாக வரவிருந்தது ஆனால் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது கொரோனாவால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மதியம் 3 மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த சாக்லேட் சீரியல் இனி தினமும் இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகும் என்று சன் டிவி அறிவித்துள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்